வணக்கம் நண்பர்களே நற்றிரின் ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி அறுபத்தி ஒன்றை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து அரவிந்த் நற்றிரையின் ஹாரி பாட்டர் உட்பட அனைத்து பகுதிகளையும் கேட்பதற்கு பற்பல வழிகள் இருக்கின்றன ஏற்கனவே நமக்கு தெரியும் வாட்ஸ்அப்பில் வளம் வருகிறது நேசகானத்தில் வளம் வருகிறது இதைத் நம் இணையதளம் ஒன்றையும் வைத்திருக்கிறோம் டபிள்யூ டபிள்யூ டபுள் நற்றிரே தினமும் காலையில் செல்லுங்கள் பிளே பட்டனை சொடுக்குங்கள் வரிசையாக அனைத்து பதிவுகளும் தானாக ஒலிப்பதை அனுபவியுங்கள் எப்பயாவது நடுல நிறுத்தணும் உங்களுக்கு ஏதாவது அனைத்து பதிவுகளும் வரும் இது மட்டும் இல்லை செய்தி நற்றினைக்கான ஆண்ட்ராய்டு ஆப்பும் தயாராகிவிட்டது பிளே ஸ்டோருக்கு போங்க நட்டினைன்னு சர்ச் பண்ணுங்க என்ன ரிசல்ட்ல நம்ம நற்றினை செயலி வரும் அதை டவுன்லோட் பண்ணி அல்ல டெய்லி அனைத்து பதிவுகளையும் கேட்டு ரசியுங்கள் இதே தவிர நட்டினை உங்கள் வாட்ஸ்ஆப்பில் வர வேண்டும் என்றால் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்யம் ஒன்பது ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது என்ற நண்பருக்கு ஒரு வாட்ஸ்ஆப்ல ரிக்வஸ்ட் அனுப்புங்க இம்மிடிய நட்டினை உங்களுக்கு வாட்ஸ்ஆப்லையும் வரும் எனினும் எங்களுடைய நீங்க அந்த செயலி ஆண்ட்ராய்டு ஆப்ப டவுன்லோட் பண்ணி லிசன் பண்ணுங்க சரிங்களா நம்ம கதைக்கு தொடரலாம் சென்ற பகுதியில் ஹாரி குறைய குழப்பம் சீரியஸ் உள்ள நுழைஞ்சா ஏண்டா ராணு மிரட்டுறான் என்னதான நியாயப்படி மிரட்டணும் இல்ல கொல்லணும்னு ஹாரி குறைய குழப்பம் அதுக்கு விடை கிடைக்காமே நாட்கள் இருக்கு அந்த குட்டிச்சோட அடுத்த மேட்ச் நெருங்கிட்டு இருக்கு ஒரு நாள் ப்ரொஃபசர் மின்னர் ஹாரிய உள்ள கூப்பிடுறாங்க ஒரு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு என்ன ப்ரொஃபஸர்னு கடுப்புல போறேன் இந்த அம்மா வேற எதையும் கொடுக்க மாட்டேங்குது அது வேற பிடுங்கி வச்சுக்கிச்சு இந்த என்ன எப்படி அதே மாதிரி புது வகையில நீ நல்லபடியா முறையில விளையாண்டு நம்ம டீம் நம்ம ஜெயிக்க வைக்கணும் சரியா இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த பாஸ்வேர்ட வந்து இந்த மாதிரி கசிய விடுறதுனால சார் கேட்கனை மாத்திட்டு பழைய படி ஃபேட்லே அந்த கிராஃபின் பாதுகாப்பா மழையபடியும் மறுபடியும் போட்டாங்க நெவில் எப்போ ஹாரி கூட தான் ரூம்குள்ள வந்து வந்து போறான் ஸோ அந்த கேம் நடந்துட்டே அந்த நெருங்கிக்கிட்டே இருக்கு ஃபயர் போல்ட் வச்சு ஹாரி கலக்கு கலக்குன்னு கலக்குறான் அதுல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்ட மாதிரி தன்னோட நினைப்புக்கேத்த மாதிரி வந்து செயல்படுது இங்கே திரும்பணுன்னு நினைச்சா திரும்பிடுது இங்க நெல்லு நான் நின்றுது கஷ்டப்பட்டு கைய வச்சு இயக்க வேண்டிய அவசியமே இல்லை சர் சர்ன்னு பறக்குது இது ஒரே வயிற்றுச்சல் இப்போ ஒன்று கிடைச்சது அடகா கூட கிடைக்காதே எங்க திருடிட்டு வந்தி அவனை தர எதையோ அந்த திமண்டஸ் கண்டு மயங்கி விழுந்துடா அதை ஜெயிக்கிறதுக்கு கத்துக்கிட்டே இல்லையா ஹாரி கத்துக்கிட்டேன் வீட்டு கவலைப்படா இங்க வீட்டு இந்த அடிச்சு துவச்சிடலாம் எவ்வளோ வந்தாலும் அப்படின்னு ஹாரி சொன்னாலும் உள்ள அவனுக்கு நூறு நம்பிக்கை இல்ல ப்ரொஃபசர் லூபின் கிட்ட அடிக்கடி செஷன்ஸில் போய் கிளாஸில் போய் கத்துக்கிறான் ஆனால் வரும்போதெல்லாம் அவனால அந்த பேட்டர்னஸ் வந்து ஒரு புகையாத்த முன்னாடி நிற்கிறதோட ஒரு முழு உருவமா அவனால் உருவாக்க முடியல இது அவர் வேற சொல்றாரு தம்பி நான் அனுப்புறது வந்து பாகாடுதான் உண்மையான டிமெண்டஸ் எல்லாம் கொண்டு வந்து பிராக்டிஸ் பண்ண வைக்க டம்புள் அனுமதிக்க மாட்டேங்கிறாரு பாகாடு கொண்டு வரது வந்து நீ பயப்புற டிமெண்டஸோட வடிவம் உண்மையான டிமெண்டஸ் கிடையாது ஆனால இதற்காரு முதல் படிதான் கோபம் வேற இருக்கு சீரியஸ் வந்து டிமன்டஸ் ஒரு பொருட்டாவே மதிச்சது கிடையாது அங்க பாதிக்கப்படவே இல்ல சோ சீரியஸ் எதிர்த்து அவனுக்கு உள்ற சக்தி எனக்கு வரணும்னா அவனுக்கு பொருட்டே இல்லாம இருக்கிற இந்த டிமெண்டஸ் எனக்கு ஒரு பொருட்டே இல்லாத ஆளுங்கலாம் மாறணும் அதுக்கு நான் எப்படியும் ஜெயிக்கணும்னு முழு கோபத்திலையும் மல மனபலத்தையும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான் அந்த நாளும் கூடி சீக்கிரம் வரும்ன்றது அவனுக்கு தெரியாது அப்போ ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுதுன்னு குட்டிச் கேமும் வந்தது எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க டம்புள் டரே கிரவுண்டில் உட்காந்துருக்காரு வந்து ப்ரொஃபஸர் டம்பிள் டரே இவர் தான் டிமன் டூ ஸ்கூல்குள்ளேயே வர விட்றது இல்லையே இந்த மாதிரி வரவே மாட்டாங்கன்னு நம்பிக்கையில் ஆறி சந்தோஷமாக விளையாடுறான் வழக்கம்ப ஃபயர் பால்ட்டில் அப்படியே கிரவுண்டை சுற்றி சுற்றி ஒரு பக்கம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த ஸ்னிச் தெரியுது கேம் விளையாடும் போது ஸ்னிச்சை பிடிச்சிட்டா கேம் முடிஞ்சிடும் ஆனால் நூற்றம்பது பாயிண்ட்டு கிடைக்கும் அந்த லீடிங்கில் ஜெயிச்சா உள்ள போக முடியாது ரேவன் கிளா வந்து சாதாரமாக ஜெயிக்கக்கூடாது இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்னா அவ்வளோ கேவலமாக தோற்றிருந்தாங்க ஸ்லைத் ரன்ட்ட ஸோ இவனோட டீம்காரங்க ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட் லீடிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அங்கே வந்து சோ சாங்குன்னு அங்கே ஒரு சீக்கர் இருக்கா அந்த ஹாரி கூட இப்போ விளையாடுற டீம்ல ரேவென் கலான்ற டீம்ல சோ சாங்குன்னு ஒரு சீக்கர் அவளுக்கு அவனுக்கு போட்டியா இருக்கிறா ம் அவன் ஸ்னிச்ச நோக்கி பார்த்துட்டு உடனே போறா ஹாரி அவளை எப்படியாவது குழப்பணும் சொல்லிட்டு அவனு ஸ்னிச்ச நோக்கி போற மாதிரி போய் தட்டி விட்டுறான் ஆஹா ஆஹா ஆஹா நல்லா கை தட்டுறாங்க பிடிக்கல பிடிக்கல ஹம் ஏன்பா ஹேரி ஸ்னிச்ச பிடிக்கல சோச்சி எங்களோட அழகுறான் மறுபடியும் ஒரு ஐம்பது பாயிண்ட் கிட்டத்தட்ட கிரைஃபிட்ட லீடிங் வந்துருச்சா டீம்ல நல்லா விளையாண்டு எல்லாரும் பாயிண்ட் லீடிங்ல வந்துட்டாங்க இப்ப ஸ்னிச்ச பிடிக்கலான இன்னொருத்தர் திரும்பவும் வானில பறக்க விடப்படுது பிடிக்கலான்னு ஹாரி பறக்க போறான் மறுபடியும் அவனுக்கு பயங்கரமா இருக்கமா இருக்கிறாங்க ஹாரிக்கு உன்னும் புரியல எப்படி வந்தாங்க இருந்தாலும் இவங்களை சும்மாடக்கூடாது நல்ல சான்ஸ் ஹாரிக்கு இன்னொரு பக்கம் உள் பக்கத்துல நம்பிக்கை வந்து எக்ஸ்பெக்டோ பேட்ரம் அப்படின்னு கத்துறான் எக்ஸ்பெக்டோ பேட்ரம் கத்துனோட வழக்கமா அவனுக்கு ப்ராக்டிஸ்லாம் வெறும் புகையாக வந்த அந்த பேட்டர்னஸ் இது மூலம் முழுபூர்வம் பெற்று அவனோட அவன் மேலே பறந்துருக்குறான் அந்த ஃபயர் பால்ட்லேருந்து கீழே தாஞ்சி போயிடுச்சு ஒரு பேட்டர்னஸ் அந்த டிமெண்டஸ் அடிக்கிறதுக்கு ஹாரிக்கு சந்தோஷம் திரும்பி கூட பார்க்கல என்ன நடந்துச்சு அப்பா ஜெயிச்சுட்டோண்டான்னு சொல்லிட்டு அந்த ஸ்னிச்சை பின்தொடர்ந்து போய் பிடிச்சிடறான் கேம் முடிஞ்சிருது வெண்ணு எல்லாரும் க கங்கிராடூலேஷ் ஹாரி ஹாரி வெரி குட் வெரி குட் நம்ம நல்ல முன்னிலையில் இருந்திருக்கோம் இனிமேல் நம்ம ஃபைனலுக்கு போயிடுவோம் போயிடுவோம் என்ன சொல்றீங்க ரொம்ப கூட்டிட்டு போறாரு நடுவர் மேடம் ஹூச்சு வந்து மேல்பாயை திட்ட அறிவு இல்லை இந்த மாதிரி தான் பண்ணுவீ கேம்ல ஜெயிக்கணும்னா எந்த ஒரு நாள் கெட்ட வேலையும் செய்வேன் திட்டிருக்காங்க பார்த்தா மேல்பாய் அவனோட ஃப்ரெண்டு கிராப் காயில் எல்லாம் மண்ணில் உருண்டு சிக்க ஏதோ ஒரு கயிறால கட்டப்பட்டு ஏன் இவங்க என்ன பண்ணாங்க இவங்கதான் மாய தந்திரத்தை யூஸ் பண்ணி ஒருத்தங்க தலை மேல இன்னொருத்தி மூணு பேரு மேல நின்னு டிமன்டஸ் ஈஸியா எதிர்த்து மந்திரத்தை போட்டுட்டாருங்களே அப்படின்னு ஹாரி கடுப்புல இருக்கிறான் இருந்தாலும் அப்பா கேம்ல ஜெயிச்சிட்டு இருந்தான் சந்தோஷத்துல எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அடுத்து இன்னைக்கு நைட்டே நடக்க போற விபரீதம் தெரியாம ராண் ஹர்மியானி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த விபரீதம் என்ன அடுத்த சீரியஸோட அடுத்த கட்ட அட்டாக் எந்த ரூபத்துல வருது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா தொடரும்